நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி மூன்று 2020 இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மும்பை மற்றும் துபாய் நகரங்களுக்கிடையே கடல்வழி பாதை மூலமாக காய்கறிகள் சோதனை முறையில் அனுப்பப்பட்டன 2. பத்தொன்பதாம் ஆண்டிற்கான இந்திய தடுப்பு காவல் காவல்துறை அதிகாரி விருதை பெற்றுள்ளவர் பி பி ராஜு மூன்று இந்தியாவில் ட்விஸ்ட் நடவடிக்கை இந்திய ரிசர்வ் வங்கியால் செயல்படுத்தப்படுகின்றது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்தியாவில் இருபது அம்ச திட்டத்தை அறிவித்த பிரதமர் யார் இரண்டு இணையதளம் முதல் முதலில் எந்த நாட்டில் பயன்படுத்தப்பட்டது மூன்று வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் பிரிக்கும் கால்வாய் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி